வணக்கம் நெற்றினியின் சரித்தரும் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் 7 இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆண்டு குரு அங்காட் தேவ் சீக்கியர்களின் இரண்டாவது குருவாக பதவியேற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டாம் ஆண்டு நெப்போலியன் ரஷ்யாவின் முதலாம் அலெக்சாண்டரின் படைகளை பர்டினோ என்ற கிராமத்தில் தோற்கடித்தார்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 பிரிட்டன் மக்களை அச்சுறுத்தும் வகையில் ஜெர்மன் அரசு லண்டன் நகரில் முன்னூறு டன் வெடிகுண்டுகளையும் பதிமூன்றாயிரம் எரிகுண்டுகளையும் வீசினர் ஐம்பத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து இந்த குண்டுவீச்சு இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு டெக்ஸாஸில் உணவு விடுதி ஒன்றில் இடம் தீ விபத்தில் சிக்கிய ஐம்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிக்கிதா குருச்சேவ் சோவியத் ஒன்றியத்தின் மத்திய குழு தலைவரானார்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கூகுள் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆப்கானிஸ்தானின் முதலாவது விண்வெளி வீரர் அப்துல் அஹாத் மொஹமன் சோவியத் ரஷ்யாவின் சோயுஸ் விண்கலத்தில் பூமிக்கு திரும்பினார் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஜேம்ஸ் குக் ஆங்கிலேய கடற்படை தலைவர் உலக சுற்றுலா பயணி ஆயிரத்தி ஆண்டு வீரபுரன் அப்பு இலங்கை விடுதலைப் போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிபின் சந்திரபால் இந்திய செயற்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆண்டு மேரி கியூரி நோபல் பரிசு பெற்ற போலந்து இயற்பியலாளர் வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு லியோன் ட்ரோட்ஸ்கி செஞ்சேனையை தோற்றுவித்த ரஷ்ய புரட்சியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சர் சி ராமன் நோபல் பரிசு பெற்ற இந்திய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என் ரங்கா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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெங்கட் பிரபு தமிழ் திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கார்த்திக் தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அனுஷ்கா ஷெட்டி இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜஹாங்கீர் முகலாய பேரரசர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆ குமாரசுவாமி இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பகதூர் ஷா சபார் முகலாய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆல்பிரட் பிரிட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கோ நடேசையர் இந்திய இலங்கை ஊடகவியலாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு என் வசந்த கோகிலம் கர்நாடக இசைப்பாடகி நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஜீவராஜ் மேத்தா குஜராத் மாநிலத்தின் ஆறாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு திருமுருக கிருபானந்த வாரியார் இந்திய ஆன்மீக சொற்பொழிவாளர் இரண்டாயிரமாவது ஆண்டு நிமலன் சௌந்தரநாயகம் இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரமாவதுஆண்டு சி சுப்பிரமணியம் இந்திய அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் அக்டோபர் புரட்சி ரஷ்யாவில் அதிகாரபூர்வமற்ற நாளாக இது கொண்டாடப்படுகிறது பெலாரூஸ் மற்றும் கிர்கிஸ்தானில் து அக்டோபர் புரட்சியாக அதிகாரபூர்வமாக கொண்டாடப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை